வணக்கம் ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையிலிருந்து நாராயண தாஸ் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. காட்கில் யோஜனா என்று அழைக்கப்படுவது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 2. G20 தலைவர்களின் உச்சிமாநாடு நடைபெறவுள்ள இடம் ஜப்பானில் உள்ள ஒசாகாவில் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஆசிய கால்பந்து போட்டிகள் சீனாவில் நடைபெறவுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் முதன் முதலில் ரன்கள் எடுத்த வீரர் யார் இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளை உலகில் முதன் முதலாகத் தொடங்கியவர்கள் யார் மூன்று பங்களாதேஷின் தேசிய சின்னம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி